ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்திரீ தர்மத்தை விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் ஸ்திரீகள் தினந்தோறும் செய்ய வேண்டிய முக்கியமான சில தர்மங்கள் அப்படின்னு பார்க்கிறபோது அவர்கள் தினமும் வாசல்லையும் சுவாமி சன்னிதியிலேயும் கோலம் போடணும் சுவாமிகிட்ட தீபம் ஏத்துறது விளக்கேற்றுறது பசுமாட்டுக்கு கோக்ராசம்னு அகத்திக்கீரையோ அல்லது பழங்களோ கொடுக்கறது துளசிக்கு ஜலம் விடுறது இவைகள்லாம் அடிப்படையாக ஸ்திரீகள் கட்டாயம் செய்ய வேண்டிய தர்மம் அப்படின்னு இதெல்லாம் ஏன் ஸ்திரீகள் கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் வருது மகாபாரதத்தில் பின்னாடி அனுசாசன பர்வான யுத்தமெல்லாம் பூர்த்தியான பிறகு அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார் பீஷ்மாச்சாரியால் உத்தராயணம் அதுக்காக காத்துருக்கார் அவர் உத்தராயண புண்ணிய காலத்திலே தான் மரணிக்கணுங்கிறதுக்காக காத்துட்ருக்கார் ஏன்னா தக்ஷணாயனம் உத்தராயணம்னு ரெண்டு ஆயணங்கள் ஆடி மாதத்திலிருந்து ஆரம்பித்து மார்கிழி கடைசி வரையிலும் உள்ளவைக்கு தட்சிணாயனம்னு பேர் தை மாதத்திலிருந்து ஆரம்பித்து ஆனி மாதம் கடைசி வரைக்கும் வர்றதுக்கு உத்தராயணம்னு பேர் தேவதைகளுடைய பகல் ராத்திரி இது உத்தராயணம் தேவதைகளுக்கு தட்சிணாயனம் தேவதைகளுக்கு இரவு தேவதைகளுடைய பகல் வேலையிலும் மரணித்தால் அவனுக்கு உத்தமமான லோகம் கிடைக்கிறது அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி உத்தராயணத்துக்காக காத்துருக்கார் பீஷ்மாச்சாரியால் அந்த சமயத்தில் அவ்வப்பொழுது பாண்டவர்கள் வந்து அவரிடத்துல பேசி தர்மங்களை நிறைய தெரிஞ்சுக்கிறார் அந்த சமயத்தில் அப்போது தர்மபுத்திரர் கேட்கிறார் பீஷ்மாச்சாரியாள்ட எங்களுக்கு நல்லவைகளை நிறைய நீங்கள் உபதேசம் பண்ணியிருக்கே இன்னும் நிறைய கேட்கணும்னு எங்களுக்கு ஆசை யார் எங்கள்கிட்ட நல்ல எண்ணம் வச்சுன்னு சொல்ல போகிறா இவன் சௌக்கியமாக இருக்கணும் இவன் க்ஷேமமாக இருக்கணும்னு நினைக்கிறவாலே கிடையாது நீங்கள் நினைக்கக்கூடியவர் நீங்கள் எங்களுக்கு நிறைய தர்மங்களை சொல்லணும் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்க பீஷ்மாச்சாரியால் நிறைய தர்மங்களை சொல்கிறார் அந்த இடத்துல சொல்கிற பொழுது தர்மபுத்தர் கேட்கிறார் நிறைய கேள்விகள் கேட்கிறார் ஆண்கள் புருஷர்கள் செய்ய வேண்டிய தர்மம் ஸ்திரீகள் பெண்கள் செய்ய வேண்டிய தர்மம் இவைகளிலே எது உயர்ந்தது பிராணிகள்லே எது உயர்ந்தது நாம் செய்யக்கூடிய தர்மங்களிலே எது உயர்ந்தது நாம் செய்யக்கூடிய தானங்கள்லே எது உயர்ந்தது நாம் செய்யக்கூடிய பூஜைகளில் எது உயர்ந்தது இப்படின்னு நிறையா கேட்கிறார் அத்தனைக்கும் சின்ன சின்னதாக கதை சொல்லி சொல்லி தர் பீஷ்மாச்சாரியால் தர்மங்களை சொல்கிறார் அதில் ஒரு கேள்வி கேட்கிறார் தர்மபுத்திரர் பெண்கள் ஸ்திரீகள் செய்ய வேண்டிய தர்மங்கள்னு தனியாக இருக்குது அதாவது சுவாமிக்கு பூஜை பண்ணுற பொழுது தீபம் ஏத்துறது கோலம் போடுறது ரங்கவல்லின்னு பேர் கோலத்துக்கு இந்த கோலம் போடுறது இந்த பசுவை பூஜை பண்ணுறது இவைகள்லாம் ஸ்திரீகளுக்கு கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறார் தர்மபுத்திர அப்போது பீஷ்மாச்சாரியால் ஒன்று சொல்கிறார் என்னென்னா தேவதைகளுக்கு நிறைய வஸ்துக்கள் தேவைப்பட்டது ஒரு சமயத்தில் அவர்களுக்கு தேவையான வஸ்துக்கள் இல்லை அப்படிதானே ஒரு இராணுவம் இருக்குது ஒரு தேசத்துக்கு பாதுகாக்கிறதுக்கு இராணுவம் இருக்குது அந்த இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் அவர்களுக்கு தேவையான ஆகாரங்கள் தேவையான இட இதெல்லாம் கட்டாயம் வேணும் இருக்கணும் அப்போது சரியான முறையில் தேவத்தை தேசத்தை பாதுகாக்க முடியும் இராணுவத்தினால் அதே தான் தேவதைகள் உலகத்தை சிருஷ்டி பண்ணி பிரம்மா தேவதைகள்கிட்ட பொறுப்பை கொடுத்தார் தேவதைகளுக்கு நிறைய தேவைப்பட்டது வஸ்துக்கள் அப்போது என்ன பண்ணுறதுன்னு கேட்க பிரம்மா சொன்னார் சமுத்திர மதனம் பண்ணுங்கோன்னு சொன்னார் சமுத்திர மதனம் பண்ணினால் உங்களுக்கு தேவையான வஸ்துக்கள் பூரா அதில் இருக்குது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் அவள் உடனே பரமேஸ்வரன்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டவுடனே பரமேஸ்வரன் எந்த சமுத்திரத்தை மதனம் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறார் அதாவது நம்முடைய இந்த பூமியை சுற்றி நிறைய சமுத்திரங்கள் இருக்குது அதாவது லவண இக்ஷு சுரா சர்பி ததி க்ஷீர சுத்தோதகம்னு ஏழு விதமான சமுத்திரம் அதான் சத்த சாகரம்னு சொல்கிறோம் அதாவது உப்புக்கடல் கரும்புச்சாறு கடல் கள்ளுக்கடல் பார்க்கடல் நெய்கடல் தயிர்கடல் சுத்தமான ஜலம் உள்ள கடல் இப்படி ஏழு கடல்கள் அதான் சத்தசாகரம்னு பேர் இந்த இந்த ஏழு சமுத்திரங்களும் நம்முடைய பூமியை சுற்றி இருக்குது அதற்கு நடுவில் தான் நாம் இருக்கோம் இந்த ஏழு சமுத்திரத்தில் எந்த சமுத்திரத்தை மதனம் பண்ணுறது கடையிறது எந்த சமுத்திரத்தில் நமக்கு வேண்டியதான வஸ்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன் இதில் இப்போ முக்கியமாக ஒரு கேள்வி இப்போ நம்மளை சுற்றி ஏழு விதமான கடல்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒத்துக்கிறோம் ஆனால் இந்த பேரெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது இப்போ உப்பு கடலுங்கிறது நமக்கு தெரியுறது இப்பவும் பார்க்குறோம் மெட்ராஸ் பீச்சுக்கு போனால் தெரிகிறது தூத்துக்குடி போனால் தெரிகிறது திருச்செந்தூர் போனால் தெரியுது பாம்பே போனால் தெரியுது இது உப்புக்கடல் கரும்புச்சாறு கடல் கள்ளுக்கடல் நெய் கடல் தயிர் கடல் பார்க்கடல் சுத்தமான ஜலமுள்ள கடல் அதெல்லாம் இப்போ கண்ணில் படலையே நமக்கு அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி மேலும் அப்படி கடல் இருக்குன்னே வச்சுருந்தா கூட இப்போ பார்க்கடல் அப்படின்னா பாலுங்கிறது நாம் ஒரு பிராணிக்கிட்டேருந்து எடுக்கிறது அல்லது ஒரு வஸ்துக்கிட்டேருந்து எடுக்கிறது தானே பால் மாட்டுக்கிட்டேருந்து கலந்தால் பசும் பால் ஒட்டகத்துக்கிட்டேருந்து கலந்தால் ஒட்டகப்பால் மரத்திலேருந்து எடுத்தால் மரத்து பால் ரப்பர்லாம் வருது ரப்பர் பால் இப்படி பாலுங்கிறது ஒரு வஸ்துக்கிட்ட இருந்து எடுக்கிறது அது கடலாக இருந்ததுன்னா எப்படி சாத்தியம் அது அப்படின்னு ஒன்றும் நெய்கடல் அப்படின்னா காய்ச்சி அதை உரக்கூத்தி அதை தயிராக செய்து தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை காய்ச்சினா நெய் வருது அந்த நெய் கடல்னால் யாராவது நெய்யை உருக்கி உருக்கி ஊற்றிக்கிட்டே இருக்காளா கடலில் அது எங்கே இருக்குது அந்த கடல்லாம் எங்கே இருக்குது இப்போ கட்ல படல்லையே தயிர் கடல்னு சொல்கிறோம் பாலை காய்ச்சி உரக்கூத்தி வச்சா தயிர் இதுவே கடலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது இதெல்லாம் எங்கே இப்போ இப்போ எங்கே போச்சு அதெல்லாம் எங்கே இருக்குது கரும்பு சாறு கடல்னால் கரும்பு ஒருத்தன் உற்பத்தி பண்ணி அதை மிஷினில் கொடுத்து எடுத்தால் கரும்பு சாறு வரப்போறது இந்த கரும்பு சாறு கடல்னால் அது கடலாக வரப்போ வரணும்னா வேலை செய்யணுமே இதில் அப்படின்னா இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது இதெல்லாம் சரிதானாங்கிற சந்தேகம் நமக்கு வருது இதெல்லாம் எங்கே போச்சு இப்போ இந்த கடல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்வி சரியான கேள்வி தான் அதாவது இந்த நாளை நாம் மனசில் வச்சுருந்து கேட்கக்கூடியதான கேள்வி இதற்கு பதில் இருக்குது இதுக்கு என்ன பதில் அப்படின்னா நம்முடைய பூமியை சுற்றி சப்தசாகரம்னு சொல்லக்கூடியதான ஏழு கடலும் நம்மளை சுற்றி இருக்குது நாம் இப்போ பார்க்கக்கூடியது உப்புக்கடல் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த தண்ணியை குடித்தா உப்பாக இருக்கே ஆகையினாலே அது உப்புக்கடல் அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்திக்கிறோம் பாக்கி உப்புக்கடலை விட்டுட்டு பாக்கி ஆறு இந்த ஆறு கடலும் எங்கே இருக்குது அது எங்கே போச்சு அது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பதில் இருக்குது என்னங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்